தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ரொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கிருஷ்ணனின் தூது பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் சூதாட்டத்திலே அனைத்தையும் இழந்த பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலங்கள் காட்டிலே தலைமுறையாக வாழ வேண்டியிருந்தது இந்த காலக்கேடு முடிவடையும் வேலையும் வந்துவிட்டது இதற்கு பிறகு பாண்டவர்கள் அஞ்சன வாசம் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தனர் இதற்கு பிராட நாட்டினை தேர்வு செய்தார்கள் பாண்டவர்கள் இதற்கு யுதிஷ்டரர் மனம் வந்து ஆசை கூறினார் இதற்கிடையில் சஞ்சனின் மூலமாக பாண்டவர்களுக்கு ஊசி இடம் கூட துரியோதன தருவதாக இல்லை என்கின்ற செய்தின் பொருட்டு தங்களின் உரிமையை கேட்க கவுரர்களிடம் கிருஷ்ணனை தூதுவராக அனுப்ப பாண்டவர்கள் எண்ணமிட்டனர் இதற்கு யுதிஷ்டரர் சம்மதம் தெரிவித்ததோடு கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா சஞ்சயன் மூலமாக கௌரவர்கள் அனுப்பிய செய்தி நீயம் அறிவாய் திருராஷ்டிர மன்னன் தனது மகன் மீது கொண்டுள்ள அளவு பாசத்தினால் அத்தனையும் விட்டு கொடுக்க அவர்கள் எங்களுக்கு நாட்டில் சேர வேண்டிய பாதியை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை விருகத்தலம் வித்தலம் மாதந்தி வருணாவாதம் போன்ற ஏதாவது ஐந்து ஊர்களாவது தரும்படி கேட்டு நீங்கள் தூது செல்லுதல் வேண்டும் என்று கூறினர் கிருஷ்ணரை சமாதான தூது அனுப்பதற்கு யாவரும் ஒப்புக்கொண்டனர் கிருஷ்ணரும் முழு தூது செல்ல தயாரானார் ஆனால் நடக்கப் போக வேண்டிய குறித்து கிருஷ்ணனுக்கு தெரியும் இருந்தாலும் பாண்டவர் நல்ல எண்ணத்திற்காக சமாதானம் பேச ஒப்புக்கொண்டான் கிருஷ்ணன் சத்யகியை அமைத் அழைத்து தேரில் ஏறி அஷ்ணாபுரம் செல்கின்றார் கிருஷ்ணனை வரவேற்க கெளரத் தலைவன் துரியோதனும் திருதாசனும் ஏற்பாடுகள் பல செய்கின்றனர் ஆனால் கிருஷ்ணர் நேராக திருதாசனுடைய அரண்மனையை அடைகின்றார் திருதாசனர் முதல் பிஷ்மர் துரோணர் கிருபர் வரைகள் அனைவரும் எழுந்து நின்று கிருஷ்ணருக்கு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கின்றனர் இதற்கு பிறகு அனைவரையும் நலம் கிருஷ்ணர் குந்தியை பார்ப்பதற்காக அவன் தங்கியிருந்த விதுரனின் மாளியை அடைந்து குந்தியிடம் நலம் விசாரித்து விட்டு துரியோதனையின் மாளிகை அவனது அழைப்பிற்கு இங்கே செல்கின்றார் ஆனால் அங்கு ஏற்பாடுகள் செய்திருந்த உணவு உண்ண மறுத்து விடு விடுகின்றார் துரியோதனன் வற்புறுத்தியின் போது நான் இங்கு பாண்டவர்களின் தூதுவனாக வந்திருக்கிறேன் நான் இங்கு வந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அது முடியட்டும் பிறகு விருந்தனை ஏற்றுக்கொள்ளலாம் என கூறிவிட்டு வீரனின் இல்லம் சென்று உணவு சாப்பிட்டு விட்டு மறுநாள் கௌரவை அவர்களது அரண்மனையை சந்திக்க சென்றார் திருராஷ்டிர மன்னரே உம்முடைய மக்கள் கௌரர் மட்டுமல்ல பாண்டுவின் மக்களும் உம்முடைய மக்களே நீ உமது பிள்ளைகள் கொண்டுள்ள பிடிவாதத்தினை அடக்கி ஆண்டால் உமது சொல்படி நடந்து பாண்டவர் நடப்பார்கள் இது உங்களால் தான் முடியக்கூடியது கிருஷ்ணா நீ சொல்வது என்னுடைய நன்மைதான் என்பது எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் எனது புத்திமதியை கேட்கக்கூடிய நிலைமையை எனது மகன் இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கிருஷ்ண திருராஷன் கூறி கண்ணனை வணங்கினான் இதனால் துரியோதனிடம் பேச்சு கொடுத்தான் கிருஷ்ணன் துரியோதனா நீ அனைத்தையும் அறிந்தவன் உன்னால்தான் குரு குருவம்சத்தின் பெருமை செழிக்கப்பெற முடியும் பாண்டவர்கள் யார் உனது சி சித்தப்பாவின் பிள்ளைகள் உனது சகோதரர்கள் பாதி நாட்டினே நீதிபடிக்கு அவர்களுக்கு வழங்கிய அமதிய நிலைநாட்டு என கேட்கின்றனர் விஷ்மர் விதிரர் துரோணர் போன்றவர்களும் அதனை ஆதரித்து துரியோதனுக்கு புத்திமதி கூறுகின்ற கூறினர் ஆனால் யாருடைய பேச்சினையும் துரியோதனன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை துரியோதனன் சினம் மேற்கொண்டு அவையோரின் முன்னே கிருஷ்ணா பகவானை துச்சமாக பேசினான் கிருஷ்ணா நீ பாண்டவருக்கு அதிகம் நேசமிக்கவன் என்பதனால் இங்கு தூதுவனாக வந்திருக்கின்றாய் அவர்கள் எனது சகுனி மாமாயிடம் தோற்றுப்போனார்கள் அது அவர்களின் தவறுதலை ஒழிய எங்களுடைய தவறு கிடையாது சூதாட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும் நீங்கள் அவர்களோடு இருக்கலாம் ஆனால் எங்களோடு வீரர் இருக்கின்றனர் எங்கள் அழிக்க அவர்களால் முடியாது பாதி நாடல்ல ஐந்து ஊர்களல்ல ஊசி முனை நிலத்தினை கூட எங்களால் கொடுக்க முடியாது அவர்கள் தரும புத்திரர்கள் நாங்கள் என்ன அத தர்மங்களா என கட்சித்தான் துரியோதனை இதை கேட்ட கிருஷ்ணன் பகவானுக்கு கோபம் வந்துவிட்டது நீ புத்தி வார்த்தைகளை விடுகின்றாய் உனக்கு அழிவு நெருங்கிவிட்டது உனக்கு வரப்புகின்ற அழிவினை யாராலும் தடுக்க முடியாது இந்த பூமியில் வாழ்வதற்கு உனக்கு துளியும் இடம் இருக்காது என சீறினார் துரியோதன இதனால் ஆத்திரம் கொண்டு சபை விட்டு வெளியேறிய சென்றான் அவனுடைய சகாக்களும் அவன் பின்னே சென்றார்கள் உங்கள் குளம் தழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் துரியோதனை இழக்க தயாராகுங்கள் அப்போதுதான் உங்களுடைய குளம் விளங்கும் என்று கிருஷ்ணன் கச்சித்தான் காந்தாரியும் தமது மகன் துரியோதனுக்கு புத்திமதியை கூறினாள் ஆனால் பலன் கிடைக்கவில்லை சமாதானத்திற்கு உடன்பாட்டிற்கு மாறாக கண்ணனை கட்டிப்போட தமது வீரர்களை ஏவி விட்டான் துரியோதனன் இதனால் தமது விசுரூபத்தினை காட்டினார் கிருஷ்ணர் அந்த விசுவரூபத்தில் எழுந்த ஒளியினை காணப் பொறுக்காது துரியோதனும் அவனது சகாக்களும் கண்களை புத்திக்கொண்டனர் இதனால் அந்த ஒளியின் பயனாக திருராஸ்டன் மீண்டும் பார்வை பெற்றான் ஆனால் பெற்ற பார்வையை தமது பொல்லாத பிள்ளைகளை காண பொறுக்காது மறுபடியும் இழக்க செய்யுமாறு கிருஷ்ணனை வேண்டினான் திருராஸ்டன் மறுபடியும் அப்படியே அருள் பவித்தார் கிருஷ்ணர் தாம் தூது வந்து பயனில்லாத போனதினால் இனி யுத்தத்தினை தவிர்த்தல் இயலாது என்கின்ற முடிவுக்கு வந்து கிருஷ்ணர் இதரன் வீடு திரும்பினார் இதுவே கிருஷ்ணன் தூது சென்ற கதையாகும் நன்றி வணக்கம்